ஒரு பிரிவாகும் ஒருவரது உணவையும் தடுத்து விடுகிறது உங்களில் ஒருவர் தன் பயணத்தில் தன் குறிக்கோளை நிறைவேற்றிக் கொண்டால் அவர் தன் குடும்பத்தாரிடம் விரைந்து திரும்பட்டும் என்று நபி அணி வசல்லார்கள் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் நான்கு முஸ்லிம் ஒன்று ஒன்பது இரண்டு ஏழு